ஷ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே रसे रमते विहरणे ே ஹயம் சாீரமே ரமச்சேத்துகரேதந்திர विग्रहाय। ய திரேமபிரைதந்திரா நமோ நமஸாயசுதேவீ நந்தோபுமோவிமோகத்துல சகல ஜனங்களும் சம்சார சாதரத்திலிருந்து உத்தாரணம் செய்வதற்காக கிருஷ்ண பிரேமாமிருத்தம் என்கின்ற உயர்ந்த ரசத்தை நமக்கு விதரணம் செய்வதற்காக சயம் பகவானே கிருஷ்ண சைதன்ய ரூப்பேண அவதாரம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது சம்சாரத்தில் இருந்து கரையேறணும் அப்படிங்கிற ஆசை உனக்கு நாம சங்கீர்த்தனத்தின் ருச்சி உனக்கு தெரியணும் அப்படின்னு ஆசை இருக்குமானால் கிருஷ்ண பிரேம உனக்கு வேணும் அப்படின்னு தோணுமானால் சைதன்ய தேவரை சரணமடைவாயாக என்று சொல்கிறார் சம்சார சிந்து தரணே ஹிருதம் எதி லோகத்துக்கு சைதன்ய மகா பிரபு கொடுத்தது எது என்று சொன்னால் அவர் கொடுத்தது கிருஷ்ணநாம கிருஷ்ண நாமத்தை கொடுக்கறதுக்குதான் வந்தார் நமோ மகாவதா பெரிய வள்ளல்வர் பெரிய உபகாரி அதை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று சொன்னார் லௌகிக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் பாரமார்த்தியில வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் என்கின்ற மக்களுடைய இடையில லௌகிக வாழ்க்கை எவ்வளவுதான் லௌகீகத்தில் அவர்கள் சௌக்கியங்களை அடையட்டோம் ஆனால் சாந்தி இல்லை நிம்மதியில்லை அப்படின்னு கஷ்டப்படுறார்கள் அப்பொழுதும் அவர்களுக்கு எப்பொழுதோ பாரமார்த்திக வாழ்க்கையில மனசு திரும்பித்தான் ஆகணும் வேற வழி கிடையாது பாரமார்த்திக வழியில வந் வரணும் என்று நினைக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவோ மார்க்கங்கள் கர்ம யோகம் தியான யோகம் சன்னியாச யோகம் ஞான யோகம் அஷ்டாங்க என்று பலவிதமான மார்க்கங்களை பலவிதமான சாஸ்திரங்கள் மூலம் கொடுத்தாலும் எல்லா மார்க்கமும் முள்ளும் கல்லும் நிரம்பின மார்க்கமா இருக்கிறதுனால ஜனங்கள் அது முடியாம கஷ்டப்படுறார்கள் இதை பார்க்கும் பொழுது அந்த விட்டு மிகவும் சுலபமாக இந்த கோரமான கலியில கூட நாம் சுலபமாக போகும்படியான ஒரு மார்க்கம் பஜன மார்க்கம் என்கின்றதை அடுத்து இது லகு அகப் நினைச்சுட்டாலும் ஆனால் மகாவதாமியாய பெரிய கிப்டாக நமக்கு தருகிறார் கிருஷ்ண சைதன்ய மகா பிரபு நாமசங்கீர்த்தனம் அப்படிங்கிறது நாமசங்கீர்த்தனம் நாமஜபம் நாமஸ்மரணம் எந்த பிரகாரத்தில் யாவது நாமாசிரய அப்படின்னு சொன்னார் சைதன்ய தேவருடைய சிஷியரான ரூபகோ சுவாமி எந்த வகையிலாவது நாமத்தை நீ ஆசிரிச்சிருவானுடைய ரூபம் உன் கையில கிடைக்கல பகவானுடைய ரூபத்தை நீ பார்க்க முடியல அதுக்கு பரிபக்வம் வேணும் பரிபக்வம் இருந்தால்தான் உன் கண்ணுல தெரியும் வருவானுடைய ரூபத்துக்கு என்ன சக்தி உண்டோ அதே சக்தி பகவானுடைய நாமத்துக்கு இருக்கு நாம உன் இடத்துல கடைச்சி விடுது நீ அந்த வாக்குனால கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லலாம் உன் கையில கிடைச்சி விட்ட பகவான பற்றது அப்படின்னு சொன்ன கிடைக்காது பகவானுடைய ரூபத்தை நீ கவலைப்பட வேண்டாம் பகவானுடைய நாமத்தை பற்றினதே பகவான பற்றினதான் ஆபம் அவனுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணிக்கொண்டோ ஜபம் பண்ணிக்கொண்டோ ஸ்மரணம் பண்ணிக்கொண்டோ இருக்கணும் என்று மூன்று விதமா நாம கீர்த்தனம் என்றால் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே இது நாம கீர்த்தனம் நமக்கு நாமே மெல்லிய குரல்ல மனசுக்குள்ள சொல்லிக் கொண்டே இருந்தாலும் கோஷ்டியில பிறர் கூடி இது கீர்த்தனமாகிறது நாம ஜபம் என்கின்றது ஒரு எண்ணிக்கைக்கு மாலை கையில வச்சு கொண்டும் உதடு அசையும்படியாக உபாம்சுன்னு சொல்லுவார்கள் உதடு அசையும்படியாக பகவானுடைய ஏதாவது ஒரு நாமத்தை கிருஷ்ண நாமமோ ராமநாமமோ ஹரி நாமமோ அல்லது மூணும் சேர்ந்து ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரின் உனக்கு இஷ்டமான எந்த நாமத்தையோ ஜபிக்கிற உதடு அசையும்படியாக சொல்றதுக்கு ஜபம்னு பெயர் இப்படி நாம ஜபமாவது செய்யணும் நாம ஜபத்துக்கும் மேல நாம ஸ்மரணம் உதடு கூட அசையவு தெரியாம நாம் நாமத்தை பற்றிட்டோமானால் நாமம் நம்மளை பற்றி விடும் அப்புறம் நாம் என்ன செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய மனசில் அது ஓடிண்டே இருக்கும் இருந்தாலும் நடந்தாலும் சகல காரியங்களை செய்தாலும் ஒரு காலம் தூங்கினாலும் கூட நம்முடைய மனசுல அந்த நாமத்தினுடைய நனவு வந்துண்டே இருக்கும் நாமாட்சரங்கள் கிருஷ்ணசிய நாமணி மனோகராணி மதுராட்சராணி மதுரமான அக்ஷரங்கள் அந்த அக்ஷரங்கள் நம்முடைய மனசுல பதிஞ்சுடும் பதிஞ்சுட்டானால் அது ஓடிண்டே இருக்கும் இது ஒரு உபாசனம் பகவானுடைய நாமத்தை பற்றியாகிய உபாசனத்துக்கு அதிகாரி பேதம் இல்லை இன்னார் பண்ணலாம் இன்னார் செய்யக்கூடாதுன்னு தேசேதம் இல்லை எந்த தேசத்திலையும் எந்த காலத்திலையும் எந்த வியக்தியாலையும் எந்த பிரகாரத்திலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து நியமம் கிடையாது என்று சொல்லுகிறார் நாம் நாமக்காரி பகுதா நிஜ சர்வசக்தி தத்தார்பிதா நிஜ நீதா ஸ்மரண காலக ஏ தாதி தவ கிருபா ார் கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு பகவானுடைய நாமத்துக்கு பகவானுக்குள்ள சக்தி இருக்கு பகவானுடைய நாமத்துக்கு உலக சாதாரண சப்தங்கள் போல இல்லே பகவானுடைய நாமங்கள் சக்தி வாய்ந்த சப்தங்கள் அது அவங்களை சுமரிக்கிறதுக்கோ நமக்கு நியமமோ காலமோ கிடையாது அத்தகைய சுலபமாக நமக்கு நம்முடைய தர்மங்கள் ஆசாரங்கள்லாம் கட்டுப்போன காரணம் என்ன நமக்கு நியமங்கள் காலங்கள் இரி சுட்டதுனாலதான் அந்த நியமப்படி நாம் இருக்க முடியல அதனால தர்மங்களை விட்டுவிட்டோம் நியமபடி இருக்க முடியல விட்டுவிட்டோம் இல்ல திரவிய செலவு அதனால விட்டுட்டோம் இல்ல வேறு தேசம் போயிட்டோம் அதனால விட்டுட்டோம் வேறு நாகரிகத்தை பற்றிருத்தோம் அதனால விட்டுட்டோம் இப்படி என்ன ஒரு காரணங்களை காட்டி தர்மங்கள்லாம் நம்ம இடத்துல இருந்து அதுபோல இந்த தர்மம் கழல முடியாது பகவநாம கீர்த்தனத்துக்கு தேசம் எந்த தேச நியமம் இல்லை கால நியமம் இல்லை ஆச்சார நியமும் இல்லை நியம சாமான்ய நிரபேட்சத்துவம் ஆதிக்கே காரணம் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு சாமான்ய நியமம் உண்டே கைகால அலம்பிட்டு ஒரு நியமம் முஸ்லீம் கூட வச்சிருந்துருக்கானே அந்த நியமம் கூட இல்லையா வரில் காலி எழுந்துகொண்டோம் படுக்கையில உட்கார்ந்து கொண்டே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன் என்று அவனுடைய நாமத்தை சொல்லலாம் இவ்வளவு சுலபமான ஒரு சாதனமா இருக்கிறதுனால இந்த சாதனத்தை லோகத்துல ஜனங்களுக்கு சொல்றதுதான் முக்கியம் நாமத்து தான் லோகத்துக்கு வந்தார் நாம் பிடிச்சிக்க கூடியது நாமந்தான் என்னுடைய என்ன அப்படிங்கறது பிரேமை இந்த பிரேமையை வந்து மகாபிரபு தானே கொடுக்கிறார் இந்த பிரேமையை நாமாக போய் பிடிக்க முடியாது பிரேமைங்கிறது பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஹிருதத்துல ஆதரம் பிறந்து ஹிரும் சுத்தமாகி ஹிருதம் ஆதரம் பிறந்து தன்னறியாம நமக்கு அனுபவத்துல வர்றது பக்தியினுடைய ஸ்வரூபம் அதுதான் நஜனம் யா பகவானிடத்துல அத்தகைய பிரேம வேணும் கிருஷ்ணா என்ற கூட்டதுமே கண்கள்ல இருந்து கண்ணீர் வரது மேனி சிற்கணும் ஹயம் நெகிழணும் இந்த பக்திதான் பிரேம பக்தி என்று சொல்லப்படுறது கடின சித்தம் உடையவர்களுக்கு இது சம்பவிக்காது மிருது உடையவர்களுக்கு தானே அது வரும் ஆனால் அந்த பிரேமையினுடைய ஒரு ஆரம்ப லட்சணத்தை தான் அது ஒரு பெரிய சாதரம் அது எவ்வளவோ ரகசியங்கள் இருக்கு எவ்வளவோ நுட்பங்கள் சூட்சமங்கள் இருக்கு அத எடுத்து நயனம் உன்னுடைய திருநாமத்தை கீர்த்தனம் பண்ணும் பொழுதே ஆனந்தபஷ்பமும் புலகாங்கிதமும் கர்கதமும் உண்டாகாதா என்று சைதன்ய மகா பிரபு கேட்கிறார் ஆனால் சைதன்ய மகா பிரபு பிரேம சாகரம் பிரேம மூர்த்தி அவரிடத்துல இருந்து பிரேம தரங்கங்கள் கிளம்பியது பிரேமரசரமா கிடைத்த ஆச்சரியமான பிரேம விஷயங்களே அவருடைய சிஷ்யர்கள்லாம் உஜ்ஜல நீலமணி பக்தி ரசாமிரத சிந்து முதலிய கிரந்தங்களிலே வடித்து விட்டார் ஆனால் அவைகளாவற்றையும் நாம் படிக்கும் பொழுது இவ்வளவு ஆழம் இருக்கே பக்தியில இவ்வளவு ரசம் இருக்கே அப்படின்னு தோணும் அது தனித்த ஒரு ஆனந்தம் அது நமக்கு லபிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைதானால் அதற்கு ஒரு வரிதா நாம சங்கீர்த்தனம் एवं ्रिय नामुराग ध्रुतचित उ लोकबा भगवद लोक साधारण जन भक्ति आना अ लोग சாதாரண ஜனங்களுக்கு பக்தி வேண்டிருக்கிறதுனால தானே போறார் எவ்வளவோ நாஸ்திகை பிரச்சாரம் பண்ணி கோவிலுக்கு போகாதே என்று தடுத்தாலும் கூட தடுக்கிறவர்கள் வீட்டு பொங்கும் பெண் பிள்ளைகளே கோவிலுக்கு போயிடுறார் கோவிலுக்கு போகிறது அவர்களுக்கு தேவைப்படுறது என்கிற ரீதியிலே பக்தி ஆரம்பிக்கிறது ஏதோ அவரவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு துக்கம் இது யாரிடத்துல சொல்லிப்பா கோவில்ல போய் முருகா இத்தகைய ஒரு கஷ்டம் என்கின்றதை சொல்லி கண்ணிரு விடு இல்ல விநாயகர் கோவில் சொல்லை சாஸ்தா கோவில் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லிக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு இடம் அப்படின்னு கோவிலுக்குறார் ஒரு அர்த்த லாபம் வேணும் அப்படிங்கறதுதான் தான் கோவிலுக்கு புக ஆரம்பிக்கிறார் இதுபோல பகுஜனங்கள் உலகம் பூரா பக்தர்கள் பக்தி இல்லாதவர்கள் மிகவும் குறைச்ச அப்படி ஆரம்பிக்கிற பக்தி ஆனால் அந்த பக்தி ீதியில போய் இப்பேற்பட்ட மகா புருஷர்களை அந்த பக்தி ரசத்துல மக்னமாகி லோகத்துல பக்தி தேவை அப்படின்னு கிளம்பினவர்களுக்கு இந்த லோகமே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு பக்தி பண்ணிவிடுறா அப்படிங்கிறதா இங்க பார்க்க இப்பேற்பட்ட மகாராணியா இருந்தால் நீராபாய் எல்லா சர்வசம்பத்தும் அவள் இடத்துல இருந்தது மகாராஜா ராணாவுக்கு வாழ்க்கப்பட்டிருந்தாள் ஆனால் அவ்வளவும் அவளுக்கு சுகமாயில்லை கிருஷ்ண சரணம் ஒண்டிதான் சுகமா இருந்தது பக்தி ஒண்டிதான் சுகமா இருந்தது கிருஷ்ணதீர்த்தின மகா பிரபு அதுபோல சகல ராஜாக்களும் கொண்டாடும்படியாக மகா பண்டிதராக இருந்தவர் எவ்வளவோ சௌக்கியங்களை அனுபவிக்க வேண்டியவர் ஆனால் இந்த லோகத்தில இருந்து அவரை விலகிட்டார் இந்த லோகம் அவரை சுகப்படுத்தல கிருஷ்ணன் ஒண்டிதான் அவரை சுகப்படுத்தினார் அதனால சொல்றார் லோக பாஹ்யா என்று சொல்ற ஏதோ லோகத்துல ஒரு சௌக்கியத்துக்காக கிருஷ்ணன நாடி போய் கடைசியில கிட்டகா அணுக அணுக லோக லோகம் லோகம் வேறு என்று தன்னை லோகத்திலிருந்து பிரிச்சு கொண்டு கிருஷ்ண சரணத்துல ஈடுபடும்படியான அளவுக்கு பக்தி அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டாண்டு அப்படி போயிட்டு எப்படி இருப்பார்கள் உன்மாதவது நிருத்தியதி லோக உண்மத்தர்களை போல இருக்கிறார்கள் பாகல் மாதிரி உண்மத்தர்கள் போல இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் லோகம் அவளை எல்லி நகைக்கும் சிரிக்கும் பைத்தியம் முடிச்சுடுத்தோம் திடீர்னு அழுதார் திடீர்னு சிரிக்கிறார் திடீர்னு குதிக்கிறார் என்று லோகம் அவர்களை பார்த்து கேள்வி பண்ணும் லோகம் கேள்வி பண்ணினாலு அவரவர்களுக்கு சுயநலம் இருக்கு இல்லையா இவர்கள் எந்த ஒரு சுயநலத்தை எந்த ஒரு ஆனந்தத்தை இவர்களை அனுபவிக்கிறாளோ அந்த ஆனந்தமே இவர்களுக்கு சுவார்த்தம் லாபம் அப்டின்னு இருக்கும் பொழுது இவர்கள் உலகத்திலிருந்து விலக தயாரா இருக்கிறதுனால இவர்கள் மற்றொரு எல்லாவற்றையும் மறைந்து இன்றிலிருந்து எனக்கு கிரிதரன் தான் என்று மெரே தோ கிரிதர கோபால தூசராண கோல்லி திடச்சித்தோட வந்துட்டாரே அத்தகைய ஒரு திடச்சித்தோடு தான் மகாபிரபு பல இடங்களில் பேசுறார் அத்தகைய உண்மத்த நிலையிலே கைதனி மகாபிரபு தன்னுடைய வாழ்நாட்கள் பூராவும் கழிச்சார் பகவான் திவ்யலீலிகள் பண்ணின இடம் பிருந்தாவனா இந்த பாரத தேசத்திலே ஆசிரிய ஹிமாச்சலம் அவருடைய பாத தூளிப்பட்டது பாத யாத்திரையாக பாரத தேசம் பூராக சஞ்சாரம் பண்ணினார் பிரதி கிராமம் சென்று பிரதி ஜனங்களை பார்த்து கிருஷ்ணநாமத்தை கொடுத்தார் எவ்வளவோ ஜனங்களை பக்தர்கள் ஆக்கினார் முரட்டு பண்டிதர்களெல்லாம் அவர்களுடைய வாக்குவாதங்களில் திருத்தி பக்தி மார்க்கத்துக்கு கொண்டு வந்தார் படிக்காத மூடர்களை பரம பக்தர்களாக ஆக்கினார் நாஸ்திகர்கள் பாஷண்டிகள் திருடர்கள் கொலகாரர்கள் மதுபானம் பண்றவர்கள் எல்லாரும் அவருடைய கிருபைக்கு பாத்திரமானார்கள் பாத்ரா பாத்திரம் பார்க்காதபடி அவ்வளவு பேர்களையும் கழுத்தோட கட்டி கொண்டார் எல்லோருக்கும் நாமரசத்தையும் பிரேமரசத்தையும் கொடுத்தார் இப்படி லோகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த செய்தி மகாபிரபு அவருக்கு ஆசையெல்லாம் பிருந்தாவனம் போகணும் பிருந்தாவனம் போகணும் என்று சின்னஞ்சிறு வகைகள் இருந்தே அவருக்கு பிருந்தாவனத்தில் ஆசை பிருந்தாவனம் பாலகோபாலன் மாடி மேச்சை இடம் பலவிதமான லீலைகள் செய்த ஒவ்வொரு கஷேத்திரங்கள் ஒவ்வொரு பெருமை உடையதா இருக்கு அந்தந்த கஷேத்திரங்களுக்கு போனால் அதை செய்யணும் ரெண்டு சில வரும் கயின்னு ஒரு கஷேத்திரம் அது பிதூமி பிதிரு காரியங்களே அதுல செய்யணும் பத்ரிநாத் போனால் தபோ தபசு செய்யணும் காசி ஞான பூமி வேதாந்த விசாரம் செய்யக்கூடியதாக இருக்கிறது ஸ்ரீரங்கம் போனா உற்சவம் ரங்கநாதனுடைய உற்சவங்களை பார்த்து கழிக்கலாம் திருப்பதி போனா பிரார்த்தனைகள் செலுத்தலாம் பூரி ஜெகநாதன் போனா ஜெகநாத பிரசாதங்கள் ஒவ்வொரு கஷேத்திரத்துக்கு ஒவ்வொரு பெருமை போல பெண்டதிபுரம் போனா நாமம் நாம சங்கீர்த்தனம் பிருந்தாவனம் போனா பிரேமை இந்த பிருந்தாவனம் பிரேம பூமியா இருக்கிறதுனால அந்த பிருந்தாவனத்துக்கு போகணும் பிருந்தாவனத்துக்கு போகணும் அப்படின்னே அவருக்கு ஒரு ஆசை எப்பொழுது அவர் கயாட்சேத்திரத்திலே ஈஸ்வரபுரி மகாராஜனிடத்தில் இருந்து வைஷ்ணவ தீட்ச பெற்றாரோ எப்பொழுதும் அவருடைய காதலே கிருஷ்ணநாமம் மந்திரம் கிருஷ்ண மந்திரம் விழுந்ததோ அப்பொழுதே அவர் எழுந்து துள்ளி ஓடினார் பிருந்தாவனத்துக்காக அப்பொழுது இருந்தவர்கள் பக்தர்கள் அவரை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து மறுபடியும் நவத் அவருடைய தாயாரிடத்துல ஒப்படைச்சு கொஞ்ச நாள் நவத் தீபத்திலேயே இருந்து இருக்கிற இடத்தையே பிருந்தாவனமாக ஆக்கி கொண்டிருந்தார் விஷ்ணோர் கானஞ்ச நடனஞ்ச விசேஷதா என்று நாமசங்கீர்த்தனத்தோடையும் அனுகரணம் பண்ணி நாடகம் போடுவது மூலமாகும் அல்லும் பகலும் கிருஷ்ண விஷயத்தையே செய்து தானே கிருஷ்ணஸ்வரூபமாக அனுகரணம் செய்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து நவத்தீபத்தையே கிருஷ்ணமயமாக ஆக்கி கொண்டிருந்தார் பிரபு அதற்கு பிறகு கொஞ்ச நாள்ல மறுபடியும் சந்யாசீட்சை எடுத்துக் கொண்டார் சந்நியாசிய ஆனவிரகம் உடனே பிருந்தாவனம் என்றுதான் புறப்பட்டார் பக்தர்கள் அவர்களை பிடிச்சு மெல்ல கொண்டு வந்து தாயாரிடத்துல ஒப்படைச்சாள் சசி வேண்டி கொண்டாள் நீ பிருந்தாவனம் பகுதூரம் இருக்கிறதுனாலே அங்க போயிட்டால் ஒன்னு நான் தேடி பார்க்க முடியாது போரி ஜெகநாதத்தில் இருந்தார் சமீபத்தில் இருக்கிறதுனாலே யாத்திரிகர்கள் மூலம் உன்னுடைய குசல பிரஷ்னம் என் காதல விழும் என்று தாயாருடைய சொல்ல மீற முடியாமல் பூரி ஜெகநாதத்திலேயே வாசம் பெற்றார் ஜெகநாதத்தில் இருந்தாலும் ஆனால் இப்படி பல தடவைகள் அவர் கலந்தினாரே பிருந்தாவனம் பிருந்தாவனம் பிருந்தாவனம் என்று இப்பொழுது பாரதேச யாத்திரையெல்லாம் முடித்துக்கொண்டு பிருந்தாவனம்தான் புகரம் என்கின்ற எண்ணத்தோடு கூட புறப்பட்டுட்டாளாம் புறப்படும் பொழுதே அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரேமானந்தம் அளவுக்கு மீறியது பக்தர்கள்லாம் கூட புறப்பட்டுட்டார் இதற்கு முன் ஒரு சமயம் பிருந்தாவனத்துக்காக புறப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பின்னாடி வந்துட்டதுனால இவ்வளவு பக்தர்களா அழித்துக் கொண்டு பிருந்தாவனம் போகிறது உச்சிதமாகாது என்று சொல்லி பாதியிலேயே திரும்பி வந்துட்டார் இப்பொழுதும் பிருந்தாவனம் போகணும் அப்படின்னு புறப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான வர தயாரா இருப்பதனால முன் அறிவிப்பு இல்லாதபடி திடீரென பெறப்பட்டுட்டார் சைதன்ய மகாபிரபு எப்பொழுதும் அவருடைய பாத சேவைக்கு என்று இருக்கக்கூடிய அவருடைய சிஷ்யர்களே ஒருவர் அவர் மட்டும் பின்னாடி அனுமதிக்கப்பட்டார் மகாபிரபுனுடைய திருமேணி காவலராக அடிக்கடி இவர் மூர்ச்சியாக கழ விழுந்துடுவார் இதில் கவனித்துக் கொள்ள அவர் மட்டும் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ணாசேந்தவருந்தவமோன்மதமாத்மாய தான் சோராங்கேமூவீ சகவிப்பேண பிரஜய கிராம நகரம் வழியாகவோ விசாலமான பாதைகள்ல போனால் பழையபடி பக்தர்கள் சேர்ந்து விடுவார் அதாவது பக்தர்கள் சில பேர் அவர்களுக்கு தனியா ஒரு கோஷ்டிங்கிற தேவையில்லை மகாபிரபுக்கு எங்காவது போனா யாரும் பக்தர்கள் தான் அவர் எங்கூருக்காவது போனா அந்தூர் ஜனங்கள் எல்லாம் பக்தர்கள் தான் அவரை ஒரு தனம் பார்த்தாச்சினால் அப்புறம் அவருடைய தொழிலம் இதுதான் அந்த ஜனங்களுக்கு தோணும் எந்த ஊர்லயாவது வந்து தங்கித்தாரானால் அந்த ஊர் ஜனங்கள்லாம் நாம சங்கீதம் பண்ண ஆரம்பிச்சு விடுவார் அத்தகைய அவருக்கு இருக்கிறதுனால நாம் கிராம ஜனம் அவர்களுக்கு பழைய பக்தர்கள் கிராமம் வழியா போனால் புதுசான பக்தர்கள் வந்துடுவார் பின்னாடியே தொடர்ந்துடுவார்கள் பிரேம சபாவம் உடைய அவருக்கு உதாசீனமாக திட்டி இவர்கள் எல்லாரையும் அனுப்புறார் அப்படிங்கறதும் முடியாது அதனாலே அவர்கள் பின்னாடியே தொடர்ந்தார்கள் ஆனால் பழையபடி இவ்வளவு வீரர்களையும் பிருந்தாவனத்தில் அழைக்க போகவும் முடியாது என நினைச்சு தனக்கு சமங்கள் இருந்தா கூட காட்டுப்பாதையினாலேயே போகலாம் என நினைத்து கோரமான காட்டுப்பாதையாகவே போயின்றிருக்கிறாரா சூர்யாஸ்தமனம் கூட ஆயிடுறது சில இடங்கள்ல பகல்லையும் காட்டுப்பாதையா போவார் அஸ்தமனமானவர்கள் ஒரு இடத்துல தங்க மாட்டார் சூர்யாஸ்தமனமாகியும் கூட இருட்டிலையும் கூட நிதானித்து கொண்டே காட்டு பாதைகளே போனா முள்ளுங்கல்லும் நிறைந்த பாதைகள்ல அந்த பாதையினுடைய நினைவே அவருக்கு இருக்காது செடிகுடிகள் நிரம்பின வனப்பான அந்த பிரதேசத்தை பார்த்தோம் கிருஷ்ணஸ்மரணம் அவருக்கு உண்டாயிரம் ரெண்டு கையும் கொண்டு பிருந்தாவனம் அதுவே பிருந்தாவனம் போல நினைத்து கிருஷ்ணநாமத்தை அவலோக்கியூ முரளிதரம் கிருஷ்ணசங்கி மரும் பிரேம் கேச்சம்ிஹர்ஷேன் பூமன் சி கேச்சன கேச்சி கௌராங்கேச்சி பசியி சியம் பிரதட்சிணம் பிரகி பிரிச்ச கேச்சனி ஸ்ரையா கேச்சித்மீனிவ நாடுகள்ிராமங்களே செஞ்சரிட்டு மனுஷர்களுக்கு எல்லாம் பக்தியை கொடுத்துட்டார் காடுகள்ல சஞ்சாரம் பண்ணி வனமிருகங்களுக்கு கூட பக்தியை கொடுக்கறதுக்காக இப்படி புகராரோ என்று தோணுகிறதா பின்னாடி வரக்கூடிய அந்த பிராமணருக்கு பயமா இருக்கு கரடி பாம்புகள் எல்லா விஷ ஜந்துக்களும் இருக்கு அவைகள்லாம் சீறி கொண்டு புலி தொகிறது கண்ணுக்கு தெரியறது பாம்பு ஆடுகிறது காட்டி யானை வருகிறது இவ்வளவு பயங்கரமான பாதலே நிர்பயமாக மதம் பிடித்த யானை போலே இரண்டு கைகளையும் ஆகாசத்துல தூக்கி மேலே சிரித்து கண்களில் இருந்து ஆனந்த பாஷம் பெருக வீசி நடக்கிறார் இவருடைய நாம சங்கீர்த்தனம் வனம்பூராக வியாதிக்கிறது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே இந்த கீர்த்தனம் கேட்க கேட்க பயமா இருக்க இந்த பிராமணருக்கு மகாபிரபுனிடத்துல வந்து ஒண்டிக்கிறார் மகாபிரபுக்கோ உலக நனவு இல்லை அதனால பயம் தெரியல இவருக்கு உலக நனவு இருக்கு அது புலி வரதே என்றதை மகாபிரபுனோட சதையை ஒண்டிக்கிறார் கொஞ்ச தூரம் இப்படி போனதும் அந்த புலி சமீபத்துல வந்து வீட்டு பூனை தன்னுடைய வாள ஆட்சி கொண்டே பிரபுனுடைய பாஷையில ஏதோ பகவன் சற்று நேரத்திற்கு எல்லாம் சிம்மம் கர்ஜன பண்ணிக்கொண்டு வந்தது பிரபுனுடைய பாத்திரம் ஆயிடுறது சற்று நேரத்துக்கு பாம்பு பிரபுனுடைய எதிரில யானை பிரபுனுடைய எதிரில வன மிருகங்கள் எல்லாம் நாற்புறங்களையும் சேர்ந்து மகா பிரபுனுடைய பிரேமைக்கு பாத்திரமாகி தன்னுடைய குரூரஸ்வபாவத்தை வெற்றி மகா பிரபு அவைகள் அந்த பட்சி காலம் பட்சிகளோ அல்லது மிருகங்களோ இவைகள் எல்லாம் சேர்ந்து ஒரே தவியாக கிருஷ்ண பிரேமையில மூழ்கி மகா பிரபுனிடத்துல வியாதி சென்றதை பார்ப்பதும் நினைக்கிறார் அஹோ இவர் கிராமங்கள்ல உள்ள மனுஷத்துக்கு தான் தன்னுடைய தரிசனமாத்திரத்தினால கிருஷ்ணபக்தியவர் நினைச்சோம் முன்பு யாத்திரையில இப்பொழுது காட்டுப்பாதையில போகும்போது வனமிருகங்களுக்கு கூட கிருஷ்ணநாமத்தை கொடுக்க வல்லவர் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சின்றதும் அவருக்கு இருந்த பயம் பதிலெடுத்து ீர்த்தணம் இப்படி வனமாரங்கள் தாண்டிங்கள் தீர்த்தங்கள் எல்லாம் தாண்டி கடைசியில மதுரா பிருந்தாவனத்தினுடைய சமீபம் உள்ள மதுரா அந்த மதுரைக்கே வந்தாச்சு மதுரை அப்படின்னா சப்த மோட்சபுரியிலே ஒன்று என்று சொல்லப்படுறது அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா புரி தாரவதி தெய்வ சப்தோட்சிக்காக அதனால புண்ணியக்ஷேத்ரம் புண்ணிய தீர்த்தம் பொதுவகை யாத்ரீகர்கள் ஆஸ்திக ஜனங்கள் போனா அங்க ஸ்நானம் பண்ணுவார் அங்க மதுரையில பகவானுடைய கோவிலுக்கு தரிசனம் பண்ணுவார் இ மட்டும் தானே அந்த மதுரையை ஆஸ்திகைகள் பார்க்கறது ஆனால் கிருஷ்ண பக்தர்கள் அந்த மதுரையை பார்க்கும்பொழுதும் மதுரின்னு கண்டது ஒரு புண்ணிய கட்சம் புண்ணிய நகரம் அப்படிங்கிற திருஷ்டியான மட்டும் இம் பார்க்கறது இல்லையே என்ன சாட்சாத் வைகுண்டபதி இந்த பூலோகத்திலே அவதாரம் பண்ணின ஏடாவும் அந்த கிருஷ்ண பக்தன் பார்க்கிறான் எந்த ஒரு கிருஷ்ணபக்தன் அல்லும் பகனும் கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்றேன்னு நினைக்கிறானோ கிருஷ்ணனே இவனுக்கு பிராண தனமோ கிருஷ்ணனே இவனுக்கு மாதா பிதா சர்வ பந்துவோ கிருஷ்ணனே கிருஷ்ணனை இவனுக்கு சர்வ சுவாமியோ இப்படி கிருஷ்ணனையே நினைத்து கொண்டு கிருஷ்ணனுக்காகவே கண் தரந்து கிருஷ்ணனுக்காகவே ஜீவித்து கிருஷ்ணனுக்காகவே கண்மூடி கிருஷ்ணனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய ஒரு கிருஷ்ண பிரேமி மதுரை அப்படின்னு நினைச்சானால் கிருஷ்ணனுடைய அவதார ஸ்தலம் கிருஷ்ணன் விளையாடின பிருந்தாவனம் எமுனே வந்திருத்தோ என்று நினைச்சான் அவன் எப்படி கட்சிக்கு அடங்க முடியும் உலகத்திலேயே உன்ன போல கேத்திரம் உண்டோ ஹே மதுரே உன்ன போல கஷேத்திரம் உண்டோ என்று சொல்லுகிறார் காரணம் என்னன்னா திதாந்த வைகுண்ட விட்டு பரமபுருஷன் பரவாசு ஆனால் இந்த மதுரையில ஒரு ஓரத்துல கம்சனு கம்சன் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு ஜெயில்ல அங்கிருக்கக்கூடிய தேவகி வசுதேவர்கள் என்கின்ற தம்பதிகளை தன்னுடைய தாய் தப்பனாராக வரித்து கொண்டு அந்த பரவாசு தேவன் இங்கு அவதரித்தான் அப்படின்னு சொன்னான் இப்பொழுது கூட நாம் மதுரைக்கு கஷேத்தத்துக்கு யாத்திரை போனோமானால் காராகிரகத்தை காட்டி இங்கேதான் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினான் என்று சொல்லுகிறார் மாபெரும் பிரபஞ்சத்துல அதுலயும் பாரத தேசத்துல அதுலேயும் மதுராபுரியில வைகுண்டபதி தன்னுடைய திருவடி வைக்கும்படியான முதல் முதல் சரணத்தை வைக்கும்படியானே ஒரு கஷேரமாக பார்த்தார் கிருஷ்ண ஜென்மஸ்தானத்துல விழுந்து புறண்டார் கண்களை ஆனந்த பாஷ்டம் விட்டு கதறினார் பகவானுடைய அவதார ஸ்லோகங்களை சொன்னார் இடத்துலதானே பிரபு அவதரித்தான் கிருஷ்ணா அன்று தேவியும் வசுதேவரும் எப்படி இருந்தாலோ ஏதோ ஒரு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி உலகம்பூதா என்று ஜன்மாஷ்டமி ஜன்மாஷ்டமியும் கொண்டாடுகிறோமே அத்தனே ஒரு ஜன்மாஷ்டமி புண்ணியகாலத் தினி அவதரிச்சே தமது சங்குதாட்சம் கௌஸ்துகம் பீதாம்பம் தரிசனம் கொடுத்தானே அவதரித்தானே அத்தகைய ஆவிர் பாவம் ஆன இடத்துல அதே ஸ்லோகங்களைச் சொல்லி கண்களினாலே ஆனந்த பாஷ்டம் விட்டார் பிறகு தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு யமுனை தாண்டி பிருந்தாவனத்துக்கு போகணும் யமுனை கரைக்கு வந்துட்டார் யமுனை பிரபாகமாக போகிறார் அன்றைக்கு அந்த கிருஷ்ணன் வரும்பொழுது யமுனை வழி விட்டுட்டார் கிருஷ்ண சைத்தன்யராகிய கிருஷ்ணன் வரும் பொழுது ஓடத்தை எதிர்பார்த்து கொண்டு அவருக்கு துணைக்கா வந்திருக்கக்கூடிய அந்த பாக்யவானும் பக்கத்தில் நிற்கிறார் யமுனைன்னு பார்ப்பதுமே இவருடைய சித்தம் லோகாதீதமான நிலைக்கு போய் யமுன பார்க்க மண்டல சங்கீர்ணா விகசூஷனோயுத்துதா சுகரமியா மீன கட்சபம்சேவாண்ட சஞ்சுமா நாற்ரங்களின் படிக்கட்டுகள்ழகான படிக்கட்டுகள் உடையதா ல்ல தாமடைலம் இதெல்லாம் புஷ்டிச்சிருக்கு ஹங்கங்கள்லாம் நீங்கி விளையாடுறது தாமரையினுடைய மகரண்ட திசங்கள் உதிர்ந்து அதுல கலந்து சுகந்தம் வீசுறதாம் அந்த புண்ணிய பவித்திரமான தீர்த்தத்துல அலை வீசுகிறது முத்தும் கொழிக்கிறது அத்தகைய பார்ப்பதுமே கதரிசை யமுனாம் தத் கௌராங்கா பிரேம மோஹிதா மூர்த்திதத்தியா புரோஜா லட்சண யமுனையை பார்ப்பதுமே மூர்ச்சியாகி விழுந்துட்டார் தேஜனி மகாபிரபு சமாதானம் பண்ணி ஓடத்துல ஏற்றி ஓடத்தை ஓட்டிக் கொண்டே போயிட்டு இருக்கிறார் ஓடம் போகும்பொழுதே அந்த யமுனையினுடைய ரம்யத்தையை பார்க்கிறார் இரண்டு பக்கத்திலையும் அடர்சியான காடு மகா பிரதாகம் போகிறார் பிரதாகத்தை கீறி கொண்டு ஓடம் போயிட்டு ஓடக்காரர்கள் எல்லாம் மிகவும் ரம்யமாக கிருஷ்ண விஷயமான கீர்த்தனத்தை பாடின்னு போறார் பின்னாடி வந்த பிராமணருக்கு தெரியும் இயற்கையாகவே மகாபிரபு யமுனைய பார்ப்பதுமே தன் அறந்து அதுவும் கிருஷ்ண விஷயமா பாடிவிட்டால் இவரை கட்டுக்கு முடியுமா அதனால் அந்த பிராமணர் ஜாடக ஆற்றார் ஒன்றும் பாடாதீங்க ஜாடக ஆற்றார் ஓடக்காரருக்கு ஓடத்துல ஏறிருக்கிற பிரபுவை பத்தி தெரியார் அதனாலே அவர் இனிமையாக பாட ஆரம்பித்ததும் அந்த பாட்ட கேட்டதுமே பிரபு ஒரு ஹா கிருஷ்ணா என்று சொல்லிக் கொண்டு அந்த யமுனைய ஆரம்பிச்சார் தன் பின்னாடி வந்த ஓடத்துல உட்கார்ந்துகளுக்கு யமுனையினுடைய பெயரை தான் பெருமையை தானே சொல்ல தொடங்கினார் புண்ணியா பாஸ்கர நந்தினி कृष्णं अनुदिनं தபசா பகுவல்ல அசம் அனுஷனி சலிலீ ற்றுகி அப் ப்ளவே கிருஷ்ண சதச்சந்திரி ஜனா கோசி ரீலாச்சா மதனமோகனிலிருஷ்ணம் திருஷ்ணயம் கிருஷ்ண சர்வாங்க சாரூக்கியவர் யமுன புகும் போதே சொல்றா இந்த யமுனை சூரியகுமாரி யமுனாதேவிதாலே ஸ்ரீகிருஷ்ணனையே அடைந்தார் கிருஷ்ணப் கிருஷ்ணனுக்கும் சேவை செய்யணும் என்பதற்காக தானே திரவித்து ரசமயமாக ஆகி ஒரு நதியாக ஓடுகிறான் கோபிஜனங்களோடு கூட கண்ணன் இந்த யமுனையில தானே ஜலக்கிரீட செய்வான் இந்த யமுனையில தானே பூர்ண சந்திரன் அமிர்த கிரணங்கள் வீச ரம்யமான ஓடத்துல தன்னுடைய பிரேயசியான ராதையோட கூட கிருஷ்ணன் இந்த யமுனையில தானே ராத்திரியில ரம்யமாக போவான் இந்த யமுனையினுடைய மணல் தீட்டுகள்ல தானே கோபிஜிகளோட மதன ராசலீலை செய்வான் மாடுகண்டுகளை மேய்த்து கொண்டு வந்து உச்சி பொழுதானதும் அந்த மாடுகளை இந்த யமுனையில இறக்கித்தானே தண்ணீர் காட்டுகிறான் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த யமுனையில இறங்கிதானே ராதையோடு கூட ஒருவருக்கொருவர் தண்ணீர் அடித்துக் கொண்டு ஸ்நானம் செய்கிறார்கள் எப்பொழுதும் யமுனையிலேயே விளையாடிக் கொண்டிருக்கிறதுனால்தானே கண்ணனுக்கு யமுனை துறைவன் அப்படின்னு தயார் ஸ்ரீகிருஷ்ணனுடைய சர்வாங்க சமஸ்பரிசமும் பெரும்படியான பாக்கியம் இந்த யமுனை யமுன எப்பொழுதும் நீலவரணமானவள் நீலவரணமான திருமேனியில் உள்ள அந்த வர்ண சாரூபியத்தினாலே நீலவரணமாயிட்டோன்னு தோணுகிறது இப்படி யமுனா பிரபாவத்தை ரசித்து சொல்லிக் கொண்டிருந்த பிரபு அடக்க முடியாம ஆசையோட கூட கதறி எழுந்து கூடி அந்த யமுனையிலேயே குதிச்சு விட்டார் தன்யாசியும் ஹே யமுனே ஹே தேலிவதி உலகத்துல உண்டா உன்னுடைய தீர்த்தம் போலே சுபமானது உலகத்துல உண்டா உன்னுடைய மணல் முதற்கொண்டு பவித்திரமானதாச்சே ஹே யமுனை உன்னுடைய கரையில உள்ள இந்த பிருந்தாவனம் எவ்வளவு பவித்திரமானது எவ்வளவு தன்யமானது என்று சொல்லிக் கொண்டே யமுனில விழுந்துட்டார் மகா பிரவாகத்துல உடனே ஓடக்காரர்கள் எல்லாரும் பகவான் கூறினார்கள் ஆழம் அதிகமான இடம் பிரபு சுயநனவில்லாம விழுந்திருக்கிறார் அவர் எப்படி அப்புறப்படுத்துறது எப்படி தூக்குறதுன்னு தெரியல பின்னாடி வந்த பிராமணர் கூடி கத்த ஆரம்பிச்சுட்டார் ஓடத்துல உட்கார்ந்து இருந்தவர்கள் எல்லாருமே அழகுகிறார்கள் ஓடக்காரர்களுக்கு நீயே தெரியும் யமுனையில குதிச்சு பிரபுவை முல்ல தூக்கி அந்த ஓடத்துல மறுபடியும் போட்டு கொண்டார்கள் ஆனால் பிரபுவுக்கு சுய நிலவு இல்லை அந்த ஓடத்துல விழுந்தபடியே கண்கள்ல யமுனா பிரதாகத்துக்கு போட்டியாக கண்ணீர் பிரவாகம் ஏற்பட கிருஷ்ணநாமத்தை சொல்லிக் கொண்டே என்று கூட வந்திருந்த பிராமணர் சொன்னதும் ஒரு ஹூங்காரம் மன்னி கொண்டு எழுந்து கொண்டார் ஓடத்துல இருந்து துள்ளி குதிச்சார் வெகு சுவாதீனத்தோடு கூட தான் வெகு சுதந்திர மகா பழகினை இடம் போலே அந்த பிருந்தாவனத்துல புகுந்து ஓடினார் ஒவ்வொரு மரங்கள் மரங்கள் ஒவ்வொரு மரங்களையும் போய் கட்டிக்க ஆரம்பித்துக் கொண்டார் எதே ஏதோ பேகத் தொடங்கினார் சம்பகாசோக புண்ணாக சந்தனாதி சமாவ் தீ மந்தி மந்தாராதி சுகந்திதம் மீம்ரிணீசேவித கூதிபிதி மயூரலம் மந்தமாருதிக விருந்தவனம் ரமியம் பிரேமோ மோூவச எங்கு பார்த்தாலும் சந்தனம் சம்பகம் அசோகம் புன்னாகம் முதலிய விரட்சங்கள்லாம் நிரம்பி இருக்கு மாதவி மாலதி மல்லிகை முதலிய கொடிகள்லாம் ஆடுகிறது புஷ்பங்கள் எல்லாம் வீசுகிறது பிரமரங்கள் வண்டுகள் மதுபானம் பண்ணி மதோன்மத்தமாய் ரீங்காரம் பண்ணி கொண்டு சஞ்சரிக்கிறவர் மான்கள்லாம் இங்கும் எங்கும் சஞ்சரிக்கிறவர் குயில்களெல்லாம் கூவுகிறது மயில்கள் எல்லாம் ஆடுகிறது மலையமார்கம் வீசுகிறது இத்தகைய ரம்யமான அந்த பிருந்தாவனத்தை பார்த்ததும் அந்த பிருந்தாவனத்திலே கட்டுக்கடங்காத ஆசையோட கூட இங்கும் எங்கும் ஓடி அலையறார் பிரதமன் சகா குஷ்ணிக சமாதா தும் மனோபக்தி சமாகுலம் எல்லா பக்தர்களும் கிருஷ்ணதை கிருஷ்ணன் என்றுதான் சொல்றார் எல்லோருக்கும் அவர் கிருஷ்ணனா இருந்த போதிலும் ஆனால் கிருஷ்ண சைதன்யர் தன்னை பொறுத்தவரையிலும் கிருஷ்ண பக்தனாவே நினைக்கிறார் அதனால கிருஷ்ண என்னே விரட்சத்திற்கு விரட்சம் தாவி தாவி அந்த மரங்களை கட்டி கொண்டு என்னுடைய கண்ணன் எங்கே என் சியாமசுந்தரன் எங்கே என் கோபாலன் எங்கே என் கிருஷ்ணன் எங்கே என் கிருஷ்ணன் எங்க போனான் என்று கேட்டுக்கொண்டு தளர்ந்த குரல்ல அயது கொண்டு ஓடுறார் தரிசாத இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு வயோவருத்தர் கரண பரம்பரையாவே பகவானுடைய லீலாஸ்தலங்கள் என்னது என்னது என்று சொல்லி கேட்டிருக்கிறவர் அவரத பார்த்துட்டு ஓடி வந்தார் சைதன்ய மகா பிரபு அவரை பார்த்ததுமே கட்டிக் கொண்டார் நீங்களே பாக்யவான் இந்த பிருந்தாவனத்திலேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே இருக்கக்கூடிய விரதவாசிகள் இல்லையா கண்ணபிரான் எங்கெங்கு என்னென்ன லீலைகள் செய்தான் உங்களுக்கு தெரியுமே அந்தந்த இடங்கள் நாம் எனக்கு காட்டுமே என்று செய்தனே மகாபிரபு சொன்னதும் அதை காட்டுவதற்காகவே வந்திருக்கக்கூடிய அந்த வயோவிருத்தர் மகாபிரபனுடைய கையை பற்றி அழைத்து கொண்டும் இந்த இடங்களிலே என்னென்ன லீலை செய்தான் என்று முதல்ல பிருந்தாவனத்துல காற்றார் அமேவ்ண பிரயோனா வேணு ரமே தி அே வன கிருஷ்ணாஹரி நாநா விச்சித்தாங்க கிரீடத்தீர்பால அனா பட்சி சகே குருவம் சம்பாஷணம் நித்யும் கிரீடதிந்தரன் இந்த பிருந்தாவனத்தில மாடு மேய்ப்பான் தினந்தோறும் காலையிலே எழுந்து கொண்டு மாடுகளை ஓட்டி கொண்டு வருவான் இங்கும் அங்கு மகா மாடு மேய்த்து கொண்டும் குடல் ஊதி கொண்டே பசும் புல்வெளிகளிலே நடந்து செல்வான் இந்த மரத்திலே சாய்வான் அந்த மரத்தில் ஏறி உட்காருவான் அந்த மரத்தினுடைய பக்கத்தோட போவான் இந்த நிகழ நிற்பான் எங்கும் அலைந்து கொண்டே இருப்பான் கிருஷ்ணனுடைய சரணகமலம் படாத இடமே ஒரு இடம் கூட கிடையாது இந்த ஒரு இடத்துல தான் ஒரு சிறுவர்கள் எல்லாரையும் கூட்டி கொண்டு அவர் அவர்கள் சில பிரசாதங்களை வைத்து கண்ணன் அவர்கள் மத்தியிலே வனபோஜனம் பண்ணினார் இந்த இடத்துக்கு தான் பிரம்மகுண்டம் என்று பெயர் இந்த இடத்துல தான் கண்ணன் அஸ்மின்னே கிருஷ்ணதா காளிய சிரசி பிரபு சகார நட்டமகோதீயம் தேவகந்தர்வ சேவிதா இந்த கதம்ப மரத்தில் ஏறி காளியினுடைய உச்சிகளை கொதித்து இந்த இடத்துல தான் களிநடம் புகுந்தான் கண்ணபிரான் இந்த இடத்திற்கு காளிய ஹிரதம் என்று பெயர் இங்குதானே கிருஷ்ணன் இந்த ஆழ்ந்து ஏறி உட்கார்ந்து கொண்டுதான் வேணுகானம் பண்ணுவான் கோபிதிகள்லாம் அந்த வேணுகானத்தை கேட்டு மயக்கமுற்று தங்களுடைய சகல காரியங்களையும் போட்டு ஓடி வந்து இவன் எதில் உட்காருவார்கள் தன்னுடைய பொன்னடி வைத்து ஏறிய நம் மதம் இது என்ன பாக்யம் செய்ததோ இதற்குத்தான் வம்சீவட்டம் என்று பெயர் அஸ்வினே கிருஷ்ணகா திஷ்டல் வம்சீவட்டோபதீகி कदंब அேவ கருவாத்திணாம் ஜகாரஹி இந்த இடத்துக்கு சீரகாட் என்று பெயர் இதுதான் ஸ்ரீ கிருஷ்ணன் வஸ்திராபகரண லீல செய்த கோபிகளெல்லாம் யமுனிலே தேவி பூஜை பண்ணி காத்தியாயனி விரதம் செய்து நோங்குகள் செய்த இடம் இது இந்த இடத்துல உள்ள இந்த கதம்ப மறந்தான் கண்ணன் உட்கார்ந்து கொண்டிருந்த இடம் இப்படி ஒவ்வொரு இடமாக காண்பித்து கொண்டு கோவர்தனத்துக்கு வந்து சேர்கிறார் கோகுலத்துக்கு வந்து சேர்கிறார் அந்தந்த இடத்தை அந்த வயோ விருத்தர் காட்டும் பொழுது முகா பிரபோத மறந்து பேடுவார் ஒவ்வொரு விரட்சங்களையும் போய் ஆலிங்கன செய்து கொள்வார் அந்த இடத்துல விழுந்து புரழுவார் கதறுகின்றார் யமுனை கரையில உட்கார்ந்து கொண்டு கதறி பிரலாபம் செய்கிறார் யமுனா நதி நசியாமி கிருபா சிந்தோ தவைஜம் நானாதுஷ்டம் पश्यामि नपश्यामि हरे तवैव பசியமியனாவனாம்புஜர்த்த பசியாச்சனம் நசியமி ஹிருஷி கேச ராமேவிர கிராமி விரகேகம் ீ கிருஷ்ணம்தாரி கோகுல நந்த நாம்பரீதானா பிரசன்ன வதனாம்புதா நந்த நந்தா குவாசி கோகுல நந்த நாங்கா நீங்கள் துள்ளி விளையாடக் கூடியதும் ஆமைகள்ஞ்சி விளையாடக் கூடும்படியான அதே யமுனா நதியை பார்க்கிறேனே கிருஷ்ணா ஏ கிருபா உன்னுடைய முக சேவை எனக்கு கிடைக்கலையே நாற்புறங்களையும் வானளாவில் இருக்கக்கூடிய அதே விரட்சங்களை பார்க்கிறேன் நீ நடந்து போய் விளையாடின அதே பிருந்தாவனத்தை பார்க்கிறேன் ஆனால் உன்னுடைய சரண என் கண்ணுக்கு தெரியலையே இங்கும் சஞ்சாரம் பண்ணுகிற மாடுகளையும் பார்க்கிறேன் கன்றுகளையும் பார்க்கிறேன் அந்த மாட்டு மந்தையினுடைய இடையிடையே அந்த நீலவரண பிள்ளைய என்னுடைய கண்கள் தேடுகிறது ஆனால் நீ எங்கு ஓடி ஒளிந்து கொண்டாய் ஒரு ஹால் நான் வந்துவிட்டேன் எனக்கு தரிசனம் தரக்கூடாது என்று ஒளிந்து விட்டியோ ஹே கிருஷ்ணா உன்னுடைய கிரகத்தினாலே கதறி அழகிறேன் ஹே கருணாசிங்கோ ஹே கிருஷ்ணா ஹே பக்தமந்தாரா ஹே கோகுலந்தனா நீ எங்கிருக்கிறாய் ஹே பீதாம்பரவரீதானா ஹே பிரசன்னாம்புதா நந்தலாலா கோவில நந்த எனக்கு தரிசனம் கூடு புண்டா சரணம் பமீ க்வா கோல நந்தன வம்சீ தர சிந்தோ வன மாதா விபூஷண பிரபோ ஜலா பி மாம்பா கே புண்டரீக விசாலாட்சா மயிலதகே மகுடமாக கொண்டவனே ஏ என் சுவாமி என் கோபாலா என் கோகுல நந்தனா நீயே எனக்கு சரணம் இல்லையா வம்சீதரா மதுர மதுரமான வேணுகாணம் செய்யக்கூடிய கே தயா சிந்து அணிந்த பிரபோ நீருண்ட மேகம் போன்ற மேகவர்ணா ஹே பர்த் வசல நீ என ரஷிப்பாய்ரா மஹாநி கீர்த்தல் உச்சை கிரந்தாமி கேவலம் ஓம் வினா மே வந்து பிராணவல்ல கோவிந்தா பிரபல்லே என்னிடத்தில் வைராக்கியமும் இல்லை ஞானமும் இல்லை பக்தி நிஷ்டை கூட கிடையாது ஆனால் ஆசை மேலே உன்னுடைய தரிசனம் கிடைக்குமோ என்று நினைக்கிறேன் உன் தரிசனத்துக்கு தக்க அதிகாரியோ நான் அத்தகைய பரிபுக்கம் இருக்கோ இல்லையோ தெரியாது ஆனால் உன்னுடைய நாமத்தை சொல்லிய அழகே உன்னை தவிர எனக்கு வேற பந்து கிடையாது நீதான் எனக்கு மாதா நீதான் எனக்கு பிதா நீதான் எனக்கு மித்திரம் நீதான் எனக்கு சர்வ பந்துகம் ஹே பிராணவல்லவா ஹே கேசவா ஹே கோவிந்தா உனையே சரணம்னு அடைஞ்ச பக்தனான என்னையே நீ உபேட்சிக்கிறாய் என்னிடத்துல ஏன் பாராமுகம் உனக்கு சீக்கிரம் ஓடிவந்து எனக்கு தரிசனம் கொடு அப்படியாவது எனக்கு வேற எதிலியாவது ஆசை இருந்ததா நான் எதை ஆசைப்பட்டேன் உன்னிடத்துல உன்னுடத்து கை நீட்டி வேறு எதுவும் வேணும் என்று நான் பிரார்த்திக்கலையே உன்னுடைய தரிசனம் தானே வேணும்னு நினைக்கிறேன் ந காமஜே தனம் வித்யாம் கவிதா திருடனிஷ்டிமேவ காமஜே யதி மாதவாக சாதரே மக்னம் துவேவ சரணங்கதம் மரமஹம் கருணாசி பாதரேணு பிரபோ ஆக்சீகிரம் கோவிந்த தரிசனம் தேகி மாதவ சோமியா தகத் சர்வம் தவைவிரேணமே சம்சார சாகரத்துல விழுந்து கிடக்கும் என்ன ஹே கருணா சிந்து உன்னுடைய சரண தூளியாக ஹே கோவிந்தா ஹே மாதவா உன்னுடைய தரிசனம் இல்லாதபடி இந்த லோகத்தை பார்த்தா ஜெகத் சர்வம் என்று ஜகத்தே பால் அடைஞ்சது போல தோணுகிறது உபேட்சிதோப்பகம் தேவத்வதைவ்ராணவல்லா நீ என்ன வேணாலும் செய் என்னை நீ உபேட்சித்தாலும் நானும் உன்னை உபேட்சிக்க மாட்டேன் என்னாலும் உனக்காக வேண்டியது இல்லை ஆனால் நீ தான் எனக்கு கதி உண்ண விட்டால் எனக்கு வேற வழி இல்லா ததாவாது எப்படி இஷ்டமோ செய் ஆனால் உன்னுடைய வஸ்துதானேனா சுவந்தமான ஒரு வஸ்து இல்லையே நீ வா அனுகம் வா குருவ்சந்தா பிராண வல்ல கோவிந்தா பிரபல்லோகம் கிருபாணி தேகே ஆனால் இப்படியும் அப்படியும் இந்த பிருந்தாவன காட்டிலே உன்னை தேடி அலைஞ்சு என் உயிர் புகட்டம் என்னுடைய சரீரம் இந்த பிருந்தாவனத்திலேயே சம்ஸ்காரம் ஆகட்டும் அதற்கு நான் கவலைப்படல ஆனால் ஒரு ஆசை அந்த உயிர் புகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணா உன் முக தரிசனம் கிடைச்சது ஆனால் அந்த ஆனந்தத்தை பெற்று நான் போனேனே ம பிராணே நிபத்து நமே கிருஷ்ணா தவ தரிசனம் ஒரு ஆசையிலே என் உயிர வச்சிருக்கேன் இல்லாத போனால் எப்படி இருந்தாலும் என் உயிர் பேடம் உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைக்குமோ உன் தரிசனம் கிடைக்குமோ என்கின்ற ஆசையிலேயே நான் உயிர வச்சிருந்தேன் வேறு எந்த ஆசையும் வேறு எந்த சுகமும் எனக்கு அபேட்ச இல்லையே சந்தார்க்கு மம திருஷ்டி பதச்ச பரமம் சுகம் கே கிருஷ்ணா ஒரே ஒரு தனம் எனக்கு தரிசனம் கூட என் எதிர நீ வந்து காட்சி கொடுத்தால் அது பரம சுகமா இருக்கும் எனக்கு அதுல்லவோ மகா லாபம் என்று கதறி மகா பிரபு அழுதார் பிறகு மறுபடியும் கிருபை இல்லாத போனால் கிருஷ்ண தரிசனம் கிடைக்கார் ராசலீலையினுடைய மத்தியிலே கிருஷ்ணன் அந்த ஆயிட்டார் அப்ப கோபிகைகள் தானே இங்கும் அங்கும் செடி கொடிகளை பார்த்துதானே கிருஷ்ணன் கிருஷ்ணனை கண்டையா என்று கேட்டார் அதுபோல நாமும் பிருந்தாவனத்தில் உள்ள செடி கொடிகளை பசுபட்சிகளை பிரணாமம் செய்து கிருஷ்ணன் எங்கே என்று கேட்டால் ஒருகால் கிருஷ்ண தரிசனம் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு மறுபடியும் அலைந்து கண்ணதிரான தேடுகிறார் மகாபிரபு அஹோசிகிருத்த மங்களக வம்சீவ நமஸ்தேஸ்தோக மகாபாகியவான சீ ये वादयते प्रभु धन्योसिनी யம் ஆருவிந்தோ வம்சீம் வாதய பிரியோசி நீரவ்லீனஸ் नी भाग्यवान வேணுவாதே ஹரிஹி உன்மேலவோ சாய்ந்து கொண்டு மந்தாரமூலே மதநாபிராமம் என்று வேணுகானம் பண்ணுகிறான் என்னுடைய பிரபு கே வம்சீவிடமே நீயே பரமபாகியவான் உன்னிடத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டல்லவோ அந்த கோவிந்தன் மதுர மதுரமான வேணுகானம் தண்ணினான் ோரம் நீ முளைச்சிருக்கிய தோன்றிருக்கிறாயே கோபி வஸ்திராபகாரம் பண்ணின கோவிந்தன் உண்மையில் தான் ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்தானா அவனை சுமந்து கொண்டு நின்று கொண்டிருந்த நீ எவ்வளவு பாகியவான் தல்யாசி மல்லிகேனம் சுகன் வசீகிருமய மதுரம் வாக்கம் சுகமஞ்சு ஆயிதி கதா கிருஷ்ணாங்கோபிகா ஹரிச்சனரிக்கிரே வெள்ளவெளியர் என்று உன்னுடைய சிரிப்ப பார்க்கும்பொழுது கண்ணன் சமீபத்தில் போகிறானோ அதனாலதான் இப்படி சுகந்தம் ஈசரையோ என்று தோன்றுகிற என் கண்ணுக்கு தெரியலையே நீயாவது அந்த கிருஷ்ணனை காட்டே அஞ்சுள பாஷனா இனிமையாக கொஞ்சி கொஞ்சி பேசும் கிளியே நீ அந்த கிருஷ்ணன் ஆமத்தை சொல்லும் எனக்கு அது ஜீவாதாரமாக இருக்கும் பஞ்சம ராகேண சஞ்சரண்யுனாவே ஆனந்தயவிம் கோகிலோ நீலகண்டம் தவ சுந்தரம் குயிலே பஞ்சமஸ்வரத்திலே நீ அந்த பிரபுவனுடைய நாமங்களைச் சொல்லும் என்னை ரொம்ப ஆனந்தப்படுத்துகிறாயே நீ எப்பொழுதும் பியூ பியூன்னு கூபரையே என்னுடைய காதல அது என்று கூப்பிடுறது சோழர் எனக்கு பிரியமானவன் கிருஷ்ணன் உனக்கும் பிரியமானவன் கிருஷ்ணன் ஏ மகிலே நீ அந்த கண்ணபிரானை நினைச்சு நினைச்சு நினைச்சுனா உன்னுடைய கழுத்து நீளமாயிடுதோ தன்யாசி நீல கண் தத்துவம் ஒரு நடனம் ஆடு உனக்குதான் எவ்வளவு கர்வம் பத்தியா உன்னிடத்திலேந்து உதிர்ந்த ஒரு சிகண்டத்தை தானே கண்ணன் தன்னுடைய சொருகி கொண்டிருக்கிறான் தோகைய தன்னுடைய சொல்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்குற கர்வமோ உனக்கு நீ என்னை பார்த்தும் பார்க்காதது போல புகழையே நீ ஒரு நாட்டியம் ஆடு கிங் பசியரும ஹரிணி பிரியே கோபி ஜனப்பிரியம் கிருஷ்ணம் என்னையே வெறிக்க பார்த்து கொண்டு இருக்கிறாய் என்னிடத்துல உனக்கு கருணை போனும் கோபிஜனப்பிரியனான கிருஷ்ணன் நினைத்து கொண்டு கண்ணீர் விடுறேன் என்னிடத்துல உனக்கு கருணை இருக்குமானால் நீ ஓடி போய் அந்த கண்ணனை கூட்டி வாயே பச்சை பசேல் என்ற அடர்த்தியான துளசி பார்த்துட்டார் அந்த துளசியை போய் கட்டி கொண்டு அதனுடைய அடியில விழுந்துட்டார் சைதன்ய மகாபிரபு நமாமி துளசிம் தேவீம் கடாட்சேண லே சாம சுந்தரக வந்தே விருந்தாவனம் திவ்யம் வந்தேகே கோவர்தன கிரிம் வந்தேகம்ோகம் புண்ணியம் வந்தேகி நமோ விருந்தே நமோ விருந்தே நமோ விருந்தே நமோஸ் நிலீனம் யதி கோோவிந்திப் தசயமி பிரபு தேவியும் பிருந்தாவனத்தில் உள்ள செடி கொடி சர்வமும் பிருந்தாதேவியனுடைய ஸ்வரூபம்தான் ஆனால் முக்கியமாக துளசி அவசியம் பிருந்தாவன பிருந்தாதேவியினுடைய ஸ்வரூபம் துளசியை பார்ப்பதும் ஸ்ரீ கிருஷ்ண சரணப் பிரியை கோவிந்த சரணப் பிரியை நாளை கோபிகைகள் எல்லாரும் உன்னுடைய கதாட்சத்தினால்தான் சியாமசுந்தரன் கோபாலன் தரிசனம் கொடுப்பான் பிருந்தாவனத்தை சேவிக்கிறேன் அந்த கோவர்தனகிரியை சேவிக்கிறேன் அந்த கோகுலத்தை சேவிக்கிறேன் அந்த யமுனா நதியை சேவிக்கிறேன் விழுந்து விழுந்து சேவித்தார் நமஸ்கரித்தார் அவர்கள் ஆசக்தி இரல மறுபடியும் மறுபடியும் அந்த பிருந்தாவன புகுதியை அலைந்து அலைந்து கண்கள்ல ஒத்திக்கிறார் மேல போட்டுக்கிறார் விழுந்து சேவிக்கிறார் பொருள்றார் நமோ பிருந்தே நமோ பிருந்தே நமோ பிருந்தே என்றே நாம சங்கீர்த்தனம் பண்றார் கோவிந்தனை சீக்கிரம் காட்டு என்று சொல்லுகிறார் கட்டுக்கடங்காத காதல் நாளை கதறிய அழற பிரபுவை கிட்டக வந்து தொட்டுகூட சமாதானம் பண்ண முடியாம இருப்பான் பிராமணன் சில தனக்குத்தானே சமாதானம் ஆகி மயங்கி கடக்கும் பொழுது கிட்டக வந்து ஆறுதல் சொல்லி பிரபோ இவ்வளவு தாபப்படுகிறீரே உங்க கிருஷ்ணன் உங்களிடத்துல தானே இருக்கான் உங்களை விட்டு பிரியலை சற்று ஆசுவாசப்படுத்தீங்கள் சமாதானம் பண்ணி அழைத்து கொண்டு வருவார் கோவர்தனம் பார்க்கணும் பிருந்தாவனம் பூரா சுத்தி பார்த்து பிறகு கோகுலத்துக்கு வரார் கண்ணன் பாலலீலைகள் பண்ணின இடம் தானே இங்கே கோகுலத்துக்கு வந்துடும் அவர் காற்றார் பவனே கோபி தாபூ தாமோதரா இதுவணீயூஷாரி வந்தே கதா மதுபுரீம் அத்ராசி கீழநந்தசத்துமே இந்த இடத்துலதான் நந்தகோபனுடைய வீடு இங்குதான் பூதனாசம்ஹாரம் இந்த இடத்துலதான் சகதாசுர பஞ்சனம் இந்த வீட்டில்தான் கிருஷ்ணன் நவநீத லீல பண்ணினான் இங்குதான் மண்ணு தின்னான் என்று ஒவ்வொரு இடமாக காட்டும் பொழுது அந்தந்த இடங்களில் விழுந்து புரண்டு பாலகோபாலனை தேடினார் மகாபிரபு பிறகு கோவர்தனத்துக்கு வந்தார் கோவர்தனத்துக்கு வந்த ஏழு நாட்கள் எந்த கோவர்தனத்தை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு குழந்தையான கிருஷ்ணன் கோகுலத்தை ரட்சிக்கிறதுக்காக தூக்கி இருந்தானோ அந்த கோவர்தனமே கிருஷ்ணஸ்வரூபம் என்று தோணித்து அந்த கோவர்தனத்துல கால் வச்சு அதுக்கு மேல ஏறணும் அப்படிங்கறது துணிச்சல் வரல பிரபுவுக்கு அதனால கோவர்தனத்தினுடைய தடவரையிலேயே கீழே எழுந்து கிருஷ்ண தரிசனத்துக்காக துடிக்கிறார் கோவர்தனத்தினுடைய மகிமையில்தான் சொன்னார் மாதவேந்திர சுவாமிகளால பிரகடனம் வண்ணப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணன் கோவர்தனத்தினுடைய உச்சியில இருக்கிறார் அர்ச்சாவதாரத்தினுடைய கோவில் இருக்கு ஸ்ரீ கோவர்தனகிரிநாதன் பெயர் அந்த மலை மேல ஏறி போனாதான் அந்த கிருஷ்ணனை தரிசனம் பண்ண முடியும் மகாபிரபுவோ கிருஷ்ண விரகத்தினால துடிக்கிறார் கோவர்தனத்துல தன் திருவடி வைத்து ஏறுவதற்கு கூசறது மகாபிரபு சால கோவர்தனமே சால கிராம எப்படி கால் வச்சு ஏறுவேன் ஆனா கிருஷ்ண தரிசனம் எப்படி கிடைக்கும் என்று தவித்து கொண்டு அதே கிருஷ்ண விரகத்தோட மலையினுடைய அடிவாரத்திலேயே கடந்து கதறுகிறார் மகாபிரபு இப்படி கதரும் பொழுதே உடனே ஸ்ரீ கோவர்தனகிரிநாதன் அர்ச்சகர்களுடைய சந்நிதியிலே ஆவேசித்து பதவான் சொன்னான் இப்பொழுதே என்னை கீழே எழுந்துடச் செய்து கொண்டு போ என் பக்தனுக்கு காட்சி தரணும் என்று சொல்லுகிறார் என் பக்தனுக்கு காட்சி தரணும் என்று சொல்லுகிறார் இப்படி சொன்னதும் சில பக்தர்கள் அந்த கோபாலனை கீழே எழுந்திரளச் செய்து கொண்டு வந்து கீழே ஒரு மரத்தடியில நிறுத்துறார்கள் ஸ்ரீகிருஷ்ணன் தனக்காகவே மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தான் பாமர ஜனங்களுக்கு தான் தன்னுடைய ஊன கண்ணால பார்க்கும் பொழுது இது விக்கிரகம் அப்படின்னு தோணும் பிரேமதிருஷ்டியோடு பார்க்கிறவர்களுக்கு ஸ்வயம் பகவான் அப்படின்னு தானே தோணும் மகாபிரபு எவ்வளவு கிருஷ்ண விரகத்தோட துடிச்சார் இவ்வளவுக்கும் வேற ஏதோ ஒரு கிருஷ்ணஸ்வரூபத்தை தேடினார் என்று அர்த்தம் இல்ல இந்த அர்ச்சாவதாரத்துல உள்ள கிருஷ்ணனை பார்த்ததுமே அவருக்கு திருப்தி ஆயிடுது அவ்வளவு கிருஷ்ண விரகம் சமாதானம் ஆயிடுத்து ஆனால் இந்த அர்ச்சாவதாரத்துல உள்ள சுவாமியை எப்படி அவர் நினைச்சிருக்கணும் ஓடி வந்து கதறி கிருஷ்ண சரணத்துல விழுந்தார் பிரேமபக்தி சமா கிருஷ்ணகாம் ஷீநாத்தோகாம் அவருகிச்சேஷ்டாத்துசதனூரி நேரானந்திரும் நவர சுந்தரயே நட்டேரீத்தம்பரதரம் நாநரத்ன விபூஷணும் சு சனானரோமரப்பல்லவந்த மயூரமனோகம் குட்டிலால கட்டியஸாம்புஜம் கரேகேலேந்திரீலையா வத்தியஸ்தரோஜான்மேவிலோக்கோவி புலகம்பிதா பூர் சம்ஜா ஜபிரான் நீலமிட சியாமணனாக பீதாம்பரதாரியாக ஸ்ரீவத் சாங்கித வட்சஸ்திரனாக சர்வாபிரண பூஷித்தனாக ஒரு சரணத்தை கீழே ஊன்றி மற்றொரு சரணத்தை மாற்றி வைத்துக்கொண்டு வியத்தியஸ்த பாதாரம் இந்தனாக திருபங்கி லலிதாக்காரனாக ஒரு திருக்கரத்த இடுப்பில ஊன்றி மற்றொரு கரத்த உயரத் தூக்கி தன்னுடைய கையில கோவர்தனத்தை வைத்து கொண்டும் நிற்கக்கூடிய கோபாலனை தரிசனம் பண்ணி அவனுடைய சரணத்துல ஆத்ம சமர்ப்பணம் பண்ணினார் சைதன்ய மகாபிரபு ஆனந்த சாகரத்தில் மூழ்கினார் எழுந்து கொண்டு தரிசனானந்த விபிரமராகி நடனமாடினார் பிறகு அவர் பின்னாடி வந்திருக்கிற பக்தர் அவரை சமாதானம் பண்ணினார் பிறகு ஸ்ரீ பிருந்தாவனமே வந்து பிருந்தாவனத்தில் சில நாட்கள் தங்கியிருந்தார் மகாபிரபு அப்பொழுது பிருந்தாவனத்துல இருந்த கிருஷ்ணரசிகர்களான மகான்கள்லாம் உயர்ந்த சத்சங்க லாபத்தை அடைஞ்சார் மகான் கேசவட்ட பிரபோதானந்தயேவெட்டோஹரிதாசல்லிய ஹரிவம்சோஹரிவியாசூரதாசாயஸ்தே ர கிருஷ்ண பக்தர்கள் பலர் பிருந்தாவனத்தில் இருக்கிறார்கள் இருந்தார்கள் கேசவட்டர் பிரபோதானந்தர் ஹரிதாசர் வல்லபாச்சாரியர் ஹரிவம்சர் ஹரிவியாசர் சூரதாசர் முதலிய கிருஷ்ணரசிகர்கள் எல்லாரும் கிருஷ்ண ஜீத்தன்யரை கண்டு பரமானந்தப்பட்டார்கள் பக்தா சங்கம்மிச்சாநியோன்யம் என்று பரமபாகவதால் ஒன்று கூடிவிட்டாவா வேற என்ன பேசுவா எல்லாரும் மகாபாகவதர்கள் எல்லாரும் பக்தி பரிபூர்ணர்கள் எல்லாரும் ஸ்ரீகர்ஷண பிரத்தமா பார்க்கிறவர்கள் அப்தியரசர்கள் சர்வே மகாபாத்தே ஷீவனவாசிநாஷே பத்திரசோன்மதே கி பரம் தரமான வரா மாதவோ பிரேம மாதுரம் வினா ராதா மாதவ பிரேம மாதுரிய ஆஸ்வாதனத்தை தவிர அத காட்டிலும் உயர்ந்த லாபம் ஒன்றும் அறியாத அந்த சத்புருஷர்கள் யமுனுக்கு இட உட்கார்ந்து கொண்டும் காலம் கழிந்தது தெரியாம கிருஷ்ண விஷயத்தையே பேசி பிரபு சில நாட்கள் இருந்தார் அவருக்குள்ள பிருந்தாவன மோகத்தை பார்த்தார் பிருந்தாவனத்திலேயே லயமாயிடுவார் அப்படிதானே தோணித் ஆனால் சில நாட்கள் பிருந்தாவனத்தில் இருந்த பிறகு மறுபடியும் தன்னுடைய வாசஸ்தானமான பூரி ஜெகநாத நோக்கியே புறப்பட்டுட்டார் காரணம் அவதார புருஷர்களுக்கு தங்களுடைய அவதார காரியமே லட்சியமா அவர்களுக்கு ஸ்திரவாசம் ஒரு இடத்துல முக்கியம் எப்படி ஸ்ரீ கிருஷ்ணனே பிருந்தாவனத்தை விட்டு புறப்பட்டான் கிருஷ்ணன் பிருந்தாவனத்துல கோப கோபி ஜனங்களோடு கூட பிரேமபூர்வமாக பழகும் போது பிருந்தாவனத்தை விடமாட்டான் அபிநானே தோனி அக்ரூர் வந்திடம் பிருந்தாவனத்தை விட்டுட்டு போயிட்டான் அதே போல ராமபிரான் அயோத்தியில பேர்பட்ட சாம்ராஜ்யத்துல இருக்கிறவன் அயோத்தியை விட்டுட்டு பெறப்பட்டுட்டான் வனவாசங்கிற ஒரு வியாதத்துல அதுபோல சந்திரன் உதயமானால் உதயமான இடத்திலேயே இருந்துவிட்டால் லோகத்துக்கு ஆனந்தம் உண்டாகாது சூரியன் உதயமாகி இருக்கிற இடத்திலேயே இருந்துட்டால் லோகத்துக்கு பிரகாசம் ஏற்படாது அதுபோல மகாபுருஷர்கள் ஒரே இடத்துல தங்கிவிட்டானால் லோகம் பூரா கட்சேமம் உண்டாகாது அதனால லோகம்பூரர்கள் பரிகிராஜகர்களாக சஞ்சாரம் பண்ணி பகவன் நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்ண வேண்டியதே பிரபுனுடைய அவதார லட்சியமா இருந்ததுனால விருந்தாவன தரிசனம் செய்து கொண்டு அது பிறகு மறுபடியும் பூரி ஜெகநாதத்தை நோக்கியே மகாபிரபு தன் யாத்திரையை தொடங்கினார் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம ஹரே ராம ம ரே ஹரி ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரி ரம ரிம ரே ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி ஹரி ரம ஹரி ரம ரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரி ராம ஹரே ரம ரி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 ஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி ஹரி ரம ரிம ரே ஹரி ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி ரம ரிம ரே ஹரே ஸ்ரீ பிரேமிகேந்திர சத்கரு மகாராஜ கீ ஜ